ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவனார் தெரிவித்திருக்கும் இக்கருத்து உருத்தொருத்தர் வாழ்க்கைக்கும் மிக ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் பெயர் எடுக்கலாம் புகழ் பரவும் நமக்கு நன்மை கிட்டும் நம்மால் பலரும் நன்மை பெறுவார்கள் ஒழுக்கமின்றி வாழ்ந்தால் நமக்கும் வருத்தம் கவலை தூக்கமின்மை இருக்கும் நம்மை பார்த்து யாரும் பின்பற்றுவதற்கு இயலாது நம்மால் நமக்கும் சமுதாயத்துக்கும் எந்த நன்மையும் இல்லாமலே போகும் ஒழுக்கத்தோடு வாழ என்பதற்காக நம் முன்னோர்களெல்லாம் மகாபாரதத்தில் எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் மூலமாக நமக்கு அதை உணர்த்தி போன்றார்கள் அதனை தற்போது நாம் பார்த்து வருவது அவர் திருத்தராஷ்டிரனுக்கு பண்ணின உபதேசங்கள் விதுர நீதியாக பிரஜாத பருவத்திலே தொகுக்கப்பட்டுள்ளது இரவு தூக்கம் வராமல் திருத்தராஷ்டிரன் தவிக்கிறான் சஞ்சயன் பாண்டவர்களிடத்திலே தூது போய் திரும்ப வந்து தர்மபுத்திரனுடைய கூற்றுக்களை நாளை அரசவையில் தெரிவிக்கிறேன் அதுவரை காத்துரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனான் காலை விடிந்தால் சஞ்சயன் என்ன சொல்ல போகிறானோ அது நம் மனத்துக்கு பிடித்ததாக இருக்குமா பிடிக்காததாக இருக்குமா அநேகமா நமக்கு பிடிச்ச சஞ்சயன் சொல்ல போறதில்ல இதனால திருத்தராஷ்டனுக்கு கவலை வந்து தூக்கம் இல்லாமல் தவித்தான் அழைத்து எனக்கு எது நன்மை பயக்குமோ அதை சொல் என்று வேண்டினான் நம்ம ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு நல்லதை சொல்லு என்று வேண்டினால் அதை கேட்டுக்கொள்ளும் திறந்த மனப்பான்மை முதலில் தேவை மனத்தை மூடிக்கொண்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டு போலே கண்களை நமா ஒரு முடிவெடுத்து மறைத்துக் கொண்டு நல்வார்த்தை சொல்லுன்னு கேட்பதில் எந்த பயனுமே ஏற்படாது ஒருத்தரிடத்துல கேட்கிறோம் அவர்கள் சொல்லுவதிலே ஆராய தயாராக இருக்க வேண்டும் பேரிடத்துல எது தோஷமாக போகிறது நாம முடிவு எடுத்து அந்த முடிவின்படி மற்றொருத்தரும் அபிப்பிராயம் சொல்லுகிறாரா இதற்குத்தான் நாம சஜஷன் கேட்கிறேமே தவிர அவர் சொல்லிருக்கிற சஜஷன் முக்கியம் அவர் என்ன கைடன்ஸ் கொடுக்கிறாரோ அது முக்கியம் அதன்படி என்னோட முடிவை மாத்திக்கணும்னாலும் மாத்திட்டேன் அந்த எண்ணம் நம்ம இல்லாமலே போகிறது அது இருந்தால்தான் சிறப்பு அது இல்லாவிடலில் சிறப்பு அல்ல அர்ஜுனன் தான் யுத்தம் பண்ண மாட்டேன் சண்டையிட மாட்டேன்கிற உறுதியோடு இருந்தான் ஆனால் கண்ணன் எடுத்துச் சொன்ன விற்பாடு அர்ஜுனன் முடிவை மாற்றி கொண்டான் பாண்டவர்களுக்கு நாட்டை பிரித்து கொடுக்க மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு இருந்தான் விதுரன் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை கெட்டே போனான் நாம எடுத்த முடிவெல்லாம் மாற்றிக்கணும்னு நான் சொல்லவே வரல ஆனா யார் ஒரு சாந்தோ நடத்துறதே அபிப்பிராயம் கேட்குறோமோ அவர் பிரமாணத்தோட யுக்திகளோட நல்ல வாத திறமையோட இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டாருனால் நம்ம முடிவுக்கு அது ஒத்து வந்திருந்தாலும் சரி ஒத்து சரி அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு அதற்குரிய அடையாளங்கள் தெரிகின்றன வயிற்றிடத்தில் போகிறேன் என்னென்ன பண்ணிச்சுன்னு என்ன பார்த்து கேட்கிறார் நான் வரி சேர் சொல்றேன் தலை சுற்றித்து என்று நான் சொல்லுகிறேன் தலை சுற்றல் வெறும் வியாதியை இடப்படுதில்லை தலை சுற்றல் ஏதோ ஒன்றுக்கு அடையாளம் அது வயிற்றிலே ஏற்பட்ட ஆபத்து காரணமாக இருக்கலாம் கழுத்து வழியாக நரம்பு போவது சரியாக இல்லாமல் நரம்பில் ரத்தம் போர்வது சரியாக இல்லாமல் இருக்கலாம் நம் காதுக்குள்ள ஒரு கருதி உள்ளது நம்ம தலை பேலன்ஸா நடுவுல பாக்குறதுக்கு அந்த கருவிதான் உபயோகப்படும் இப்படி திருப்புறம் ஆனா எங்க போனாலும் ஒரே மாதிரி நம்ம பேலன்ஸ் இழக்காம நிக்கிற மூலியம் அதுக்கு காதுக்குள்ள ஒரு கருவி உள்ளது அது பழுதுபட்டு இப்ப எதனால வேணா தலை சுத்தல் நான் ஏதோ தப்பா சாப்பிட்டுட்டேன் வயிற்றலை ஏற்பட்ட அழற்சி காரணமாக தலை சுற்றுகிறது நினைச்சுன்னு போயிருக்கேன் ஆனா வைத்தியர் அத சமையை வச்சு அந்த அடையாளத்தை வச்சு வேற ஏதோ எனக்கு வியாதி கண்டுபிடிச்சு அதற்கு வைத்தியம் ஆரம் சொல்றாரு நான் உடனே பிடிவாக பிடிக்க முடியுமா அது எப்படி வயிற்றதான் எனக்கு ஆபத்து அதனால தலை சுத்தல் நினைச்சு வந்து இருக்கிறது கழுத்து நரம்புல ரத்தம் சரியா ஓடாததுன்னு சொல்றீதே நான் ஒத்துக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு எது நன்மை பயக்கும் சொல்லப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இது முதல்ல பிள்ளை பெண்களிடத்தில் தாயார் தகப்பனார் சொன்னதை கேட்டுக்கறதிலே வர வேண்டும் குரு சொன்னதை கேட்டு கொண்டதில் வர வேண்டும் நமக்கு மிக வேண்டியவர் நன்மை பேசக்கூடியவர் உண்மை அவர் எழுதி சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் நாம எப்பேற்பட்டவழவானா இருக்கலாம் ஒருத்தரிடத்தில நீ எனக்கு நல்லது சொல்லுன்னு கேட்டுவிட்டால் அப்ப பணிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொறுமை வேண்டும் அது இல்லாமலே போயிட்டு ருத்ராஷ்டனுக்கு அதனால் விதுரன் எவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணினாலும் தன்னுடைய பாசமே கண்ணை மறைக்க மறுபடியும் குற்றமே புரிந்தான் நாட்டையை இழந்தான் மக்கள் நூற்று வரையும் சரி கொடுத்தான் இப்ப இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க போறது சொல்லுவார்கள் நல்லதை சொல்லுவார்கள் நமக்கு இனிக்க இணிக்க சொல்லுவார்கள் அதை நன்கு கேட்டுக்கொள்ள வேண்டும் சிறந்த மனதோட கேட்க வேண்டும் மனதை மாத்திக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அதுக்கு நாம எடுத்த முடிவெல்லாம் மாத்திக்கணும்னு நான் சொல்ல அவர்கள் சாஸ்திரத்தின்படி இதுதான் முடிவு என்று சரியா சொல்லிட்டா அப்புறம் பிடிவாதம் பிடிக்காமல் இருக்க வேண்டும் இப்ப விதுரர் வாயிற்படியில் வந்து நிற்கிறார் திருத்தராஷ்டிரனுடைய வாயிற்காப்போன் விதுவர் வந்திருக்கிறார்னு சொன்னார் உள்ளே வந்தான், அமர்ந்தார் திருத்தராஷ்டிரன் தன் மனத்தில் இருக்கும் கவலையை வெளியிட்டான் எது பற்றி கவலை நாளை சஞ்சயன் வந்து பேச போகிறானே கவலையா இருக்கு விதுரா விதுரர் நிறைய அர்த்தந்தோற்ற ஒரு சிரிப்பு சிரிச்சார் திருத்தராஷ்டிரா உன்னுடைய வேலைக்காரர் சஞ்சயர் நீட் ஊதனப்பி இருக்கிறாய் திரும்ப வருகிறார் நாளை காலை பேச போகிறார் ஆரோ தன்னுடைய சேவக நூறுத்தன் நாளைக்கு பேச போறது நினைச்சு ராஜா பயந்து கேள்விப்பட்டது இல்லையே உன்னிடத்தில் சம்பளம் வாங்குறவர் நீ கேட்டுக்க வேண்டிதானே நீ அனுப்ப தூதுவர் என்று அவர் மனசுல தோன்றது கூடவே தெரிஞ்சு விட்டார் அப்ப அவர் போயிட்டு வந்ததே இவரிடத்தில் சம்பளம் வாங்குபவர் இவர் வேலையை பார்த்திருக்கிறவர் அப்படி இருக்கிற சஞ்சயன் நாளைக்கு என்ன சொல்லுவாரோ என்று அரசன் பயப்படுகிறார் என்னால் அப்ப குற்றம் அரசனத்தில் தான் உள்ளது சஞ்சயன் தைரியமாக இருக்கார் என்ன ஒரு உண்மைதான் பேசுவார் நேர்மை தான் பேசுவர் அந்த உண்மையின் நேர்மையும் எவ்வளவு எளியவர்களிடத்தில் இருந்தாலும் அவர்கள் தைரியமா இருப்பா உண்மையின் நேர்மையும் வலியவர்களாகவே நாம் இருந்து நம்ம இடத்துல உண்மையின் நேர்மையும் இல்லாமல் போனால் வாழ்க்கையை பயந்து கொண்டேதான் கவிக்க வேண்டும் அப்ப நம்ம வாழ்க்கையே ஏன் பயப்படுறோம்னு சொன்ன உண்மை நேர்மை இல்லையு அர்த்தம் பயப்படாம தூங்குறோம்னு சொன்னா உண்மையின் நேர்மை இருக்கு அவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டானே நாளைக்கு இவன் என்ன பேச போறானோன்னு பயந்து ராஜா இவன் பணக்காரனா இதிலிருந்தே பணமுடையவர்கள் பணக்காரரார் செல்லரு மனத்தில் நிம்மதி யாருக்கு இருக்கிறதோ நேர்மையும் உண்மையும் யாரிடத்தில் உள்ளதோ அவன்தான் பணக்காரனாக கொண்டாடப்படுகிறான் உண்மையான செல்வம் அது பேச ஆரம்பிக்கிறார் என்னுடைய அகராதிப்படி நான் டிக்சனரி வச்சிருக்கேன் பெரிய டிக்சனரி அதிலே இருக்கிற நல்லதாக தான் ஒன்னு நான் எடுத்து சொல்ல போறார் கேட்க கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ஓயவர் சொல்றபடி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துவிட்டாலே நன்னா இருக்க போட்டிருக்கேன் அப்படி நம்ம ஒத்தருக்குமே எண்ணம் வரும் அந்த எண்ணம் நமக்கு வரணும் அதன்படி வாழணுங்கிறதுக்காகத்தான் பாரதத்தில் தர்மத்தில் இந்த விதிர நீத்தின் முயற்சி எடுக்கப்படுகிறது இது ஏட்டு சுரக்காயாக போகாது வெறும் ஆன்மீகம் மட்டும் இது பேசுவதே அல்ல தினப்படி வாழ்க்கைக்கு தேவை இது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் மெனக்கட்டி இது நடக்கவே படுகிறது பேப்பர் பேன் ஆகணுமா வச்சுங்கோ புஸ்தகத்தை வாங்கிக்கணுமா வாங்குங்கோ ஒன்னொன்னையும் குறிப்பு வச்சுங்கோ அதன்படி அத ஒன்னொன்னு உதாரணத்தோட சொல்றேன் நடந்திருக்கிற ஒரு கதையோட விளக்குறேன் அப்படின்னா தான் மனசுல நன்னா புரியும் ஆனா நாம அதை கடைபிடிக்கணும் எல்லாருக்குமே ஆசை வர வேண்டும் இது ஏதோ நிகழ்ச்சி என்று மட்டும் நினைச்சு நடவே கூடாது நம் வாழ்க்கைக்கு பயன்படும் விதுரநீதி என்று புரிந்து வேண்டும் அவர் சொல்லுகிறார் அரசே இன்னன்னால் தூங்காமல் தவித்து நான் பார்த்திருக்கிறேன் யாரெனில் அபியுக்தம் பலவதா துர்பலம் சீன சாதனம் ஹிருதஸ்வம் காமினம் சோரம் ஆவிசந்தி பிரஜாகராக இரவு முழுக்க இவர்கள் தான் தூங்காமல் தவிப்பார்கள் முதல்ல ஆர் அபியுக்தம் பலவதா யார் ஒரு எளியவன் காட்டிலும் மிக வலியவனோட எதிர்த்து கொண்டான் என்னால் வலிமை அது அரசராக பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் வலிமையோட ஒருத்தர் இருக்கார் அடி எனக்கு அந்த வலிமை கிடையாது அவருக்கு நான் ஈக்குவல் இல்லை அப்படி இருக்கிறதுக்கே அவரை நான் எதிரியா வச்சு நூட்டேன்னு அப்பதான் எனக்கு ஆபத்தே வருகிறது அப்ப எனக்கு நெஜமாவே பயம் வந்துடும் ஓ நம்ம காட்டிலும் வலியவரை எதிரியாக கொண்டிருக்கிறோம் அப்படின்னாச்சே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் பதினோரு அக்ஷௌகணி சைன்யம் கௌரவர்களிடத்தே ஏழு அக்ஷௌகணி சேனை பாண்டவர்களிடத்தே அப்படி இருக்கிறச்சே ஏழு குறைச்சல் பதினொன்னு அதிகம் குறவான சேனை இருக்கிற பாண்டவர்கள் நிறைய சேனை இருக்கக்கூடிய கௌரவர்களைக் கண்டு துரியோதனனை கண்டு பயத்திருக்க வேண்டாமா அதான நியாயம் அதான் இப்ப சொல்றார் என்னை விட வலியவனக்கண்டா நான் பயப்பட்டால் அப்புறம் எனக்கு தூக்கமராஜன் டூ அர்ஜுனன் நிம்மதியா தூங்குறான் துதிஸ்திர நிம்மதியா தூங்குறான் இது தூங்காமல் இருக்கிற துத்திராட்சம் யாரிடத்துல நிறைய சேனை இருக்கிறதோ அவர் தூங்காமல் இருக்கிறாரே என்றால் ஒரு முக்கியமான உண்மை தெரிஞ்சுக்கணும் அபர்யாப்தம் தட்மாசம் பலம் பீஷ்மாதிரக்ஷிதம் பர்யாப்திட்ட மேதேஷாம் பலம் பீமாதிரக்ஷிதம் கீதையனுடைய தொடக்கம் முதல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் துரியோதனன் துரோணரை பார்த்து சொல்றார் அவர் அவங்க பார்த்து சொல்றாரா என்ன அபர்யாப்தது அஸ்மாதம் பலம் பீஷ்மா பட்சம் நம்முடைய சேனை பீஷ்மராலே காக்கப்பட்டுள்ளது அவர்கள் சேனை பீமனாலே காக்கப்பட்டுள்ளது என்று ரெண்டு பேருடைய சேனாபதியை சொல்றான் ஆனா இந்த இடத்துல ஒரு ஒவ்வாமை உள்ளது என்னன்னா இவா பக்கத்துல பீஷ்மர் சேனாபதி துரியோதனை சொல்றது சரி ஆனா அந்த பக்கத்திலே திருஷ்டியும்ன்தான் சேனாபதி அந்த பக்கத்துல பீமசேனன் சேனாபதி இல்ல பின்ன பீஷ்மனை இந்த பக்கம் சொல்லுட்டு பீமன் அந்த பக்கம் சொல்றாரு இவனுக்கு என்ன அவர் சமமா பீஷ்மாச்சாரியருடைய வீரத்துக்கு தான் பீமன் சமனா எடுப்பானா இல்ல இவருக்கு இருக்கிற வயசுலதான் அவர் சமமானவனா இவருக்கு இருக்கிற படிப்பு அனுபவத்துல சமமானவனா இல்ல எப்பேற்பட்ட ராஜாவுக்கே தாத்தா அதுலதான் அவர் சமமானவனா ஆனா எதுக்கு இப்ப வேணும்னு துரியோதனன் பீஷ்மாச்சாரியரை சொல்றச்சு ஒண்ணு மூட்டைன்னு பார்த்திருந்தா அந்த பக்கம் தர்மபுத்திரன்னு சொல்லியிருக்கணும் இல்ல இவருக்கு நிகரான வில்லாளின்னு பாத்திருந்தா அந்த பக்கம் அர்ஜுனனை சொல்லியிருக்க வேண்டும் இல்லன்னா இவர்தான் ரொம்ப சிறந்தவர் மூத்தவர்னு பார்த்து அல்லது இவர் தான் ராஜான்னு அல்லது இருக்கிறதுலயே சக்திசாலின்னு பார்த்துருந்தாலோ அந்த பக்கம் கண்ணனையான்னு சொல்லிருக்கலாம் இல்ல சேனாபத்தின்னு பார்த்திருந்தா திருஷ்டத்தீவன் சொல்லியிருக்கலாம் இவன் ஒத்திரியுமே சொல்லாம பீமனை சொல்றதுக்கு என்ன காரணம்னா அவன் மனசுல பயமே பீமனை பார்த்துதான் இருக்கு வேற யார பாத்து பயப்படல துரியோதனனுக்கு பயம் பீமசேனனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வேதாந்த தேசகன் என்னும் ஆச்சாரியர் ரொம்ப அழகா ஒரு கருத்து இந்த தெரிவிக்கிறார் அவர் எழுதி வைத்தது துரியோதனன் மனசுல இப்ப என்ன பயம் தெரியுமோ நான் பீஷ்மர சேனாபதியா வச்சிருந்து இந்த சண்டைய நன்னா ஜெயிக்க போறேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏன் தெரியுமோ பீஷ்மர் ஒரு பத்திக்கம் பண்ணியிருக்கார் ஒரு சபதம் எடுத்திருக்கிறார் யாரை கொன்னாலும் கொல்லுவேன் அந்த அஞ்சு பேரை மட்டும் தொடமாட்டேன் இது இவர் எடுத்திருக்கிற சபதம் அதே பீமன் சபதம் எடுத்துட்டு இருக்கார் யார விட்டுட்டாலும் விட்டுவேன் இந்த நூறு பேரை மட்டும் விடமாட்டேன் இது அவன் எடுத்திருக்கிற சபதம் இப்ப துரியோதனனுக்கு என்ன தெரியுமா பயம் இப்படி ஒருத்தர நாயன் தலைவரா வச்சிருக்கேன் அப்படி ஒருத்தர அவன் தலைவரா வச்சிருக்கா நான் ஜெயிச்சா போலேதான் இந்த பயத்துலதான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டான் அப்ப அளவு பெருசார்ந்து இருக்கிறது மட்டுமல்ல உறுதியில் வீரத்தில் எடுத்த நிலையில் பண்பாட்டில் நேர்மையில் இது எல்லாத்திலையும் அவர் தெரியவராக இருக்கார் தர்மத்திலயும் அந்த கட்சி தெரியவராக இருக்கார் அப்ப அத பார்த்து நாம பயத்துத்தான் நம்ம விட வலியவனக் நமக்கு பயம் வந்து தூக்கம் வராமல் தவிப்போம் ராவணன் செம்பான் ராமன் இன்னான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஆனா மெதுவா மால்யவான் எடுத்து சொல்லுகிறார் மாரிசன் எடுத்து சொல்லுகிறார் விபீஷணன் எடுத்து சொல்லுகிறார் கேட்க கேட்கத்தான் தூக்கம் வராம தவிக்க அப்ப ராமன் சன்ன காட்டிலும் வலியவன்கிறது முதல்ல தெரியலே காட்டுல பிட்சை எடுத்துட்டு இருக்கவர் கேவலமா நினைச்சிருந்தான் ஆனா ராமன் இன்னான்ங்கிறது ராமதூதன் ஆஞ்சநேய சுவாமி வந்து மொட்டை லங்கையும் துவம்சம் பண்ணி எரி விட்டுட்டு போனாரு அப்பவே கிளி பிடிக்க ஆரம்பிச்சுடு வந்த தூதனே எந்த பாடுபடுத்தினார்னா அப்ப ராஜா எந்த பாடுபடுத்துவாரு அந்த பயத்திலே இருந்து தூக்கமே படுத்து அந்த தூக்கம் அப்ப போனது மட்டுமல்ல அடுத்து சொல்றாரு பாருங்க துர்பலம் ஹீன சாதனம் துர்பல தன் கையில இருக்கிற சாதனம் நாம ஏதோ ஒண்ணு சாதிக்கிறதுக்கா கருவிகள் வச்சிருக்கோம் தன் கையில இருக்கிற கருவி அத்தனை இறந்து போயிட்டான்னு வச்சிருக்கோம் அப்ப தூக்கமே வராது இப்பதான் பளிச்சுன ராவணன் கதை தெரியும் இன்று போய் நாளை வாங்க ராமன் சொல்லி அமைச்சர் ஏனெனில் மா ஒழிந்தது களிர் ஒழிந்தது கவசம் கலந்து போச்சு கையில வில் இல்ல அம்பில்ல கையில இருக்கிற மொத்தம் போடு சொல்லியோ அவனுக்கு அப்ப தூக்கமே வராது இது ரெண்டாவது ஆள சொன்ன மூணாவது ஹிருத்தம் யாரிடத்தில் இருக்கிற மொத்த சொத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதோ ஹிருத்தம் பேராசை பிடித்து போய் இந்த சொத்தும் அந்த சொத்தம் அந்த சொத்தும் அதிகமா நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டால் கையில் இருக்கிற சல்லிக்காசும் சேர்ந்து போய்விடும் பெருநாட்டம் சொல்லுகிறோம் யார் தங்கிட்டு இருக்கிற மொத்த சொத்தையும் பறிகொடுத்தவனோ அவனுக்கு தூக்கமே வராது நீ ஒருவேளை சொத்தெல்லாம் பறிகொடுத்துட்டியா இருக்கிறாக்கா இல்லன்னா யாரானும் வலியவர்களை எதிர்த்து கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாயா அல்லது கையில இருக்கிற கருவிகள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டியா காமினம் இல்லே காதலர் காதலிகளுக்கு காமத்துக்கு வசப்பட்டவர்களுக்கு தூக்கமே வராது அழ்வார் சொல்றாரு தங்குலும் பகலும் கஞ்சியில் அறியாள் பகலோ இரவோ பெருமான ஆசப்பட்ட காதலிகளுக்கு தூக்கம் வருகிறதா அவர்களெல்லாம் பால் கசக்கும் நிலவு சுடும் பள்ளியரை ரசிக்காது அப்ப தூக்கமே வராது அது காதலர்களுக்கு வயசு ரொம்ப எடுத்தே நீ என்ன காமத்துக்கு வசப்பட்டிருக்கியா ஏன் நீ தூங்காமல் கடைசி அச்சனர் சோரம் திருடர்களுக்கு நேர சட்டம் தெரிந்தா போல பேசிட்டார் உண்மைக்கு எப்பவும் மறைக்கவே தெரியாது நேர பேசத்தான் தெரியும் அப்ப நம்ம விட வலியவர்களை எதிர்த்து கொண்டாலோ கையில் இருக்கும் கருவிகள் அனைத்தையும் தொலைத்து விட்டாலோ சொத்தனையும் பறிகொடுத்துவிட்டாலோ காமத்திலே ஈடுபட்டு விட்டாலோ அல்லது திருடனாக இருந்தாலோ இவ்வைவருக்கும் இரவில் தூக்கம் வராது ஆறுக்கான அந்த மாதிரி இருக்கா இந்த நிகழ்ச்சியை கேட்டுடின்றவாளுக்கு இனிமே இந்த அஞ்சோட சம்பந்தம் இல்லாமல் நிம்மதியா தூக்கம் வரணும் என்று சொல்லுகிறேன் இப்ப காலை இப்ப வரக்கூடாது இரவு வரணும் நாளை காலை சந்திப்போம் இந்த விதூர நீதி